ஹிஜ்ராவின் தொடக்கங்கள் அல்லாஹுவின் அருளால் இரண்டாவது ஒப்பந்தம் முடிந்தது அறியாமையும் இறை நிராகரிப்பும் சூழ்ந்த பாலைவனங்களுக்கு நடுவில் இஸ்லாம் தனக்கு ஒரு தனி நாட்டை நிறுவுவதில் வெற்றி பெற்றது இது இஸ்லாமிற்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் அல்லாஹுவின் தூதர் சொல் அல்லாஹூ அழகி முஸ்லிம்களுக்கு அந்த நாட்டை நோக்கி ஹிஜ்ரா செய்ய அனுமதி அளித்தார்கள் ஹிஜ்ரா என்றால் தனது எல்லா உலக ஆதாயங்களையும் இழந்து மண்ணில் உள்ள உடைமைகளை அப்படியே விட்டுவிட்டு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 இதற்கு சில உதாரணங்களை இங்கு பார்ப்போம் ஒன்று ஹிஜ்ரா செய்த முதல் கூட்டத்தில் அபு சலாமாவும் ஒருவர் இவர் இரண்டாவது அகபாவிற்கு ஒரு வருடத்துக்கு முன் ஹிஜ்ரா செய்தார் அபு சலமாவதியா அன்பு தனது மனைவியுடனும்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 அழுதே ஒரு வருடத்தை கழித்துவிட்ட நிலையில் அவரது குடும்பத்தினரின் உள்ளத்தில் அவர் மீது இரக்கம் பிறந்தது நீ உனது கணவனுடன் சென்று சேர்ந்துகொள் என்று அனுமதித்து அவரின் பிள்ளையையும் அபுசலமாவின் குடும்பத்தாரிடமிருந்து வாங்கி தந்தனர் ஏறக்குறைய ஐநூறு கிலோமீட்டர் தொலைவுள்ள மதினாவை நோக்கி பயணமானார் உயர்ந்த மலைகள் அபாயம் நிறைந்த வழிகள் அல்லாஹின் படைப்பிடங்களில் யாரும் உடனில்லை இந்நிலையில் பயணித்து தன் ஈம் வந்தடைந்த அவரை உஸ்மான் இப்னு தல்ஹா இப்னு அபு தல்ஹா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 நான் எனது செல்வத்தை உங்களுக்கு தந்துவிட்டேன் என்று கூறி சுகைப் ரதையொல்லாஹ் வான்கு மதினாவுக்கு தப்பி வந்துவிட்டார்கள் இச்செய்தி நபிசல்லாஹ் அலிவசல்லாம் அவர்களுக்கு எட்டிய போது சுகைப் லாபமடைந்தார் சுகைப் லாபமடைந்தார் என்று கூறினார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் மூன்று உமர் இப்னு ஹத்தாப் ஐயாஸ் இப்னு அபுர் அபிஆம் இப்னு ஆஸ் இப்னு வாயில் ரதையொல்லாஹ்ஹூம் இந்த மூவரும் சரீப் என்ற இடத்திற்கு மேலுள்ள என்ற இடத்திற்கு வந்து காலையில் அங்கிருந்து ஹிஜ்ராஜ் செய்வோம் என்று முடிவு செய்து கொண்டனர் உமரும் ஐயாசும் மதினாவுக்கு வந்து குபாவில் தங்கினர் அப்போது அபு ஜஹலும் அவனது சகோதரன் ஹாரிஸும் ஐயாஸை தேடி அங்கு வந்துவிட்டனர் இம்மூவரும் தாய் வழி சகோதரர்கள் ஆவார்கள் இவர்களது தாயின் பெயர் அஸ்மா பின் து அங்கு வந்த அபு ஜஹலும் ஹாரிஸும் ஐயாஸை நோக்கி ஐயாஷே உன்னை பார்க்கும் வரை தலைவார மாட்டேன் வெயிலில் இருந்து நிழலில் மாட்டேன் என்று உன் தாய் நேர்ச்சி செய்து விட்டார் என்று கூறினார் தாயின் மீது இரக்கம் கொண்ட ஐயாஸ் வந்தவர்களுடன் திரும்பிச் செல்வதற்கு தயாராகிவிட்டார் அப்போது உமார்வதி அல்லாஹூ அன்பு அவரிடம் ஐயாஷே உங்கள் கூட்டத்தார் உங்களை இஸ்லாமில் இருந்து முயற்சி செய்கிறார்கள் எனவே நீ அவர்களிடம் எச்சரிக்கையாக நடந்துகோள் நான் கூறுவதை கேள் அல்லாஹு மீது ஆணையாக பொடுகு ால் உனது தாய்க்கு தொந்தரவு ஏற்படும் போது அவர் தலைவாய்க்கொள்வார் மக்காவில் வெயில் கடுமையாகிவிட்டால் கண்டிப்பாக அவர் நிழலுக்கு சென்று விடுவார் எனவே நீ இவர்களுடன் செல்ல வேண்டாம் என அவருக்கு உபதேசம் செய்தார் இருப்பினும் ஐயாஸ் என் தாயின் சத்தியத்தை நிறைவேற்ற நான் சென்றே ஆக வேண்டும் என்று கூறினார் அதற்கு வன்மு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 நபி சொல்லாஹ் அலை வசலம் அவர்களும் அவர்களது கட்டளையின்படி தங்கியிருந்த அபுபக்கரும் அலியும் இன்னும் நிர்பந்தத்தில் இருந்த முஸ்லிம்கள் மட்டும்தான் மக்காவில் தங்கியிருந்தார்கள் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் ஹிஜ்ராவிற்கு உண்டான முழு தயாரிப்பும் செய்தார்கள் எனினும் அல்லாஹுவின் கட்டளையை எதிர்பார்த்திருந்தார்கள் அவ்வாறே அபுபக்ரீ அல்லாஹ் வான்கு அவர்களும் பிரயாணத்திற்கு உண்டான முழு தயாரிப்பும் செய்திருந்தார்கள் ஆதாரம் ஜாது ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள்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 அதற்கு அபுபக்ரதுலாஹு எனது தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நீங்கள் அதை ஆதரவு வைக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு நபி சொல்லாஹ் அலைவசம் ஆம் என்று கூறியவுடன் அபு பக்ரூ நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்களுடன் சேர்ந்து செல்வதற்காக தன் பயணத்தை தள்ளி வைத்தார்கள் பிறகு தன்னிடமிருந்து ரெண்டு ஒட்டகங்களை நல்ல முறையில் தீனி கொடுத்து வளர்த்தார்கள் இந்த உரையாடலுக்கு பிறகு நான்கு மாதங்கள் கழித்து இருவரும் மதினா புறப்பட்டார்கள் ஆதாரம் சாகிபுல் பகாரி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 பிறரை கவரும் ஆற்றல் உள்ளவர்கள் தலைமைத்துவத்துக்கும் நேர்வழிப்படுத்தவும் முழு தகுதி பெற்றவர்கள் நபித்தோடர்கள் நெஞ்சுறுதி மிக்கவர்கள் நிலைத்தன்மை கொண்டவர்கள் நபியவர்களுக்காக எதையும் அர்ப்பணிக்க துணிந்தவர்கள் மதினாவில் உள்ள அவுஸ் கசரஜ் கிளையினரோ ஆற்றலும் பலமும் மிக்கவர்கள் இவ்விரு சமூகத்திலும் உள்ள அறிஞர்களோ சமாதானத்தையும் சீர்திருத்தத்தையும் விரும்புபவர்கள் குரோதம் கொள்வதை எதிர்ப்பவர்கள் ஏற்கனவே பல ஆண்டுகளாக உள்நாட்டு போர்களால் மதினா நகரம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது தற்போது சண்டை சச்சரவுகளை அன்சாரிகள் அறவே என்று மக்காவாசிகள் நன்கு விளங்கி வைத்திருந்தார்கள் மதினா மிக முக்கிய மைய நகரமாக விளங்குகின்றது யமன் நாட்டிலிருந்து ஷாம் வரை நீண்டு செல்லக்கூடிய செங்கடலின் கரை வழியாக செல்லும் வியாபார கூட்டங்கள் அதன் வழியாகத்தான் செல்ல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 நவித்துவத்தின் பதினான்காம் ஆண்டு மாதம் 26 ஆறு வியாழன் அதாவது கிபி அறுநூற்றி செப்டம்பர் பனிரெண்டு இரண்டாவது அகபா ஒப்பந்தம் முடிந்து இரண்டரை மாதங்கள் கழிந்து காலையில் குறைசிகளின் மிக முக்கியமான ஆலோசனை மன்றம் ஒன்று கூடியது இந்த சபையில்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 அஸ்அத் இப்துல்லைவர் ஆகியவர்களாகிய இருவர் பதினான்கு ஜுமாஹ் கிளையினரின் சார்பாக உமையா இப்னு கலப் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேற்கூறிய இவர்களும் மற்றவர்களும் குறிப்பிட்ட நேரத்தில் தாருத் நத்வாவிற்கு வந்து சேர்ந்த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 அவரின் அழகிய பேச்சையும் இனிமையான சொல்லையும் தனது மார்க்கத்தைக் கொண்டு மக்களின் உள்ளங்களில் அவர் இடம் பிடித்து விடுவதையும் நீங்கள் பார்க்கவில்லையா அவ்வாறு நீங்கள் செய்தால் அவர் வேறொரு இடம் சென்று அவர்களிடம் தங்கி அவர்களை முஸ்லிம்களாக மாற்றி விடலாம் பிறகு அவர்களை அழைத்துக் கொண்டு உங்களது ஊருக்கு வந்து உங்களை அழித்தொழித்து எனவே வேறு யோசனை செய்யுங்கள் என்று கூறினான் அடுத்து அவுள் புக்தரி என்பவன் அவரை சங்கிலியால் பிணைத்து ஒரு அறையில் அடைத்து விடுவோம் இதற்கு முன் ஜுகைர் நாபிகா போன்ற கவிஞர்களுக்கு நடந்தது போன்று நடக்கட்டும் அதாவது சாகும் வரை அப்படியே அவரை விட்டு விடுவோம் என்று கூறினான்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 முழு அரபு சமுதாயத்தினரையும் பகைத்து கொண்டு அப்து மனாப் கிளைனர் நம் மீது போர் தொடுக்க முடியாது எனவே கொலைக்கு பகரமாக அபராதத் தொகையை நிர்பந்தமாக ஏற்றுக்கொள்வார்கள் நாமும் அவர்களுக்கு அந்த அபராதத்தை கொடுத்து விடலாம் என்று அரக்கன் அபுஜகுல் கூறி முடித்தான் நஜிது தேசக் அயோக்கிய கிழவன் அவன்தான் இப்ளிஸ் இதை கேட்டுவிட்டு ஆஹா இதல்லவா யோசனை இதுதான் சரியான யோசனை இதைத் தவிர வேறு எதுவும் சரியான யோசனை அல்ல என்று கூறினான்